ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பிரம்மபுராணத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துன்னு வரோம் மகர்ஷிகள் கேட்கிற கேள்விக்கு வியாசாச்சாரியால் பதில் சொல்லிண்டு வரார் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்கிறார் வியாசாச்சாரியால் ஏக பிரசூயே விபிராஹேகையி நசியதி ஏகஸ்தரதி துர்ணி கட்சத்தேகஸ் துர்திம் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வந்து பரக்கறான் அப்படின்னா யார் காரணம் அவனேதான் காரணம் அவனுடைய புண்ணியபாபங்கள் தான் காரணம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதும் அவனுடைய புண்ணியபாபங்கள் தான் அவனுக்கு சகாயம் பண்ணுறது காலமாற பொழுதும் அவனுடைய புண்ணிய பாபங்கள் தான் அவனுக்கு சகாயம் அடுத்த லோகத்தில் போய் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கும் அவனுடைய சுகதுக்கங்கள் தான் காரணம் அசகாய்பிதா மாதா ததாபிராத்தா சுதோ குரு ஜாதிசம்பந்தி வர்க்க்ச மித்திரவர்கதைவ இந்த விஷயத்தில் வேறு யாராலும் ஒரு சகாயமும் செய்ய முடியாது அவர்கள் இருக்கா இவா இருக்கா குழந்தைகள் இருக்கா பேரன் இருக்கான் அவனால் ஏதோ செய்ய போகிறான் நமக்கு நல்லதை வரப்போகிறது அப்படின்னு நினைக்காதுங்கோ உனக்கு சகாயம் யாருன்னா நீ தான் சகாயம் அப்படின்னு பகவானே சொல்கிற பகவானுடைய லக்ஷணம் பொழுது சாக்ஷி சேதா கேவலோ நிர்குணஸ்டா அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது பகவான் எப்படின்னா ஒருத்தனை கரையேத்தனும் அப்படின்னு நினச்சார்னா அவனை அவனுடைய பாப்பங்களை பூரா போக்கி அவனை கரையேற்றிடுவர் அல்லது அவன் துக்கப்படணும்னு நினச்சாருன்னா அவன் ரொம்ப துக்கப்படுவான் இதற்கு தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோமே அப்படி இல்லை அப்படின்னு உபனிஷத்து சொல்றது அவன் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் அவன் அவனுடைய கர்மாதான் காரணம் இதற்கு சாட்சியாக பகவான் இருக்கார் அவ்வளவுதான் பகவானால கூட நம்முடைய புண்ணிய பாபங்களை மாத்துறதுக்கான சக்தி கிடையாது அப்படின்னு பகவானே சொல்றார் உபனிஷத்தை நமக்கு காண்பிக்கிறது சாட்சி சுக புண்ணியக்கர்மாவை பண்ணினவன் சுகத்தை தான் அனுபவிக்கிறானா பாபக்கர்மாவை பண்ணினவன் துக்கத்தை தான் அனுபவிக்கிறானான்னு பார்க்கிறவர் பகவான் சாட்சியாக இருக்கார் லைட்டு போடுறோம் அப்படின்னா அந்த லைட்டு அந்த இடத்த நமக்கு காண்பிச்சுட்டே இருக்குது எப்படி காண்பிக்கிறது யார் இந்த ஹாலில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத அந்த லைட்டு காண்பிக்கிறது அதுக்கப்புறம் எப்படி காண்பிக்கிறது யாரும் அந்த ஹாலில் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறது இப்போ இந்த ஹாலில் யாராவது உட்காந்துருந்திருக்கும் அப்புறம் எழுந்து போகிறதுக்கும் லைட்டில் ஏதாவது வித்தியாசம் வருதா இல்லை அது சாட்சியாக இருக்குது அவ்வளவுதான் அது மாதிரி தான் பகவான் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது அப்போது ஜடமா லைட்டு உயிர் கிடையாது அப்போது ஜடமானா இல்லை சேத்தா சேத்தனன் பகவான் சேத்தனன் லைட்டு ஸ்டோர் பண்ணாது லைட்டு ரெக்கார்டு பண்ணுமா ரெக்கார்டு பண்ணாது ஆனால் भगवान அப்படி இல்லை சேத்தா சேத்தனன் பகவான் அவருக்கு கேவலஹா அவருக்கு இவன் சுகத்தை அனுபவிக்கணும் இவன் துக்கத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் பகவானுக்கு கிடையாது நிர்குணஸ்டா ஒரே மாதிரி தான் பகவான் பண்ணுற இவனுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணணும் இவனுக்கு குறைச்சலாக அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணம் பகவானுக்கு கிடையாது அப்படின்னு உபனிடத்து சொல்கிறது நீ நல்ல கர்மாவை பண்ணிருக்கியா நீ சுகத்தை அனுபவிக்கணும் நீ பாப்ப கர்மாவை பண்ணியிருக்கியா நீ பாப்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நியதி இது சரியான முறையில் நடக்கிறதா அப்படின்னு பார்க்கிறவரு தான் பகவான் அப்படின்னு உபனிடத்து அதையே தான் வியாசாச்சாரியாலும் பிரம்மபுராணத்தில் சொல்கிற ஆகையினாலே அவரவர்கள் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு நீ நினைக்காது உனக்கு கூட வர்றது எது அப்படின்னா தர்ம ஏகோ மனுஷியானாம் சஹாயா பரிக்கீர்த்தித்தா தர்மம் தான்ப்பா உனக்கு சகாயம் பண்ணும் நீ தர்மங்களை நிறையா பண்ணணும் உன்னுடைய தர்மங்களை நீ செய்துண்டேவா அதுதான் உனக்கு கூட வரக்கூடியது அவர்கள் இருக்கா இவர்கள் இருக்கான்னு நீ நினைக்காதே லோபான் மோகாத் அனுக்கிரோஷாத் பயாத்வாத் பகுஸ்ருதா நரக்கரோத் தியகாரியானி பராார்த்தே லோபமோஹிதா ஒருத்தன் தப்பு காரியம் பண்ணுறான்னா என்ன காரணம் லோபம் மனசில் ஆசை ஜாஸ்தியாக இருக்குது அல்லது நாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி எண்ணங்கள்னாலே தான் ஒருத்தன் அகாரியானி அகாரியானி கரோதி செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் பண்ணுறான் அதற்கு காரணம் என்னென்னா அவன் பண்ணின பாபம்தான் காரணம் தர்மஸ்டார்த்த காமஸ்ச்சா திருத்தயம் ஜீவத்தபலம் நாம் ஜீவிச்சிருக்கிற பொழுது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நான்கு விதமான புருஷார்த்தங்கள் இருக்குது இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் நாம் அடையணும் அப்படிங்கறதான் ஒவ்வொரு ஜீவனுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசாச்சாரியா இஹலோகே சத்து பிராணி ஜன்ம பிரபுதி போத்விஜா சுகிருதம் கர்ம வைபுங்கே தர்மஸ்ய ஒவ்வொரு ஜீவனும் இந்த லோகத்திலிருந்து களம்பற பொழுது தர்மம் கூட வருதுவனுக்கு புண்ணிய கர்மா நிறையா பண்ணியிருந்தான்னா அவன் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக போகிறான் அவனுடைய மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் பயம் இருக்காது மனசில் சாந்தம் இருக்கும் அமைதி இருக்கும் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் சந்தோஷமாக போகிறான் ஆனால் பாபகர்மாவை நிறையா செய்திருந்தான்னா அவனுக்கு மனக்கலக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் கவலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி களம்புறான் இந்த உலகத்திலிருந்து ஒவ்வொருத்தனும் சுகசியானந்தரம் துக்கம் சஜீவோ பெதிகச்சதி ஒருத்தன் புண்ணியம் ஜாஸ்தி பண்ணியிருக்கான் பாபம் குறைச்சலாக பண்ணியிருக்கான் அப்படின்னா முதல்ல சுகத்தை அனுபவிக்கிறான் அப்புறம் துக்கத்தை அனுபவிக்கிறான் துக்கம் எப்படி அனுபவிச்சோம்னு தெரியாமையே அவனுக்கு போய்ட அப்படி துக்கத்தை அனுபவிக்கிற அந்த வேதனை மனசுக்கு தெரியாமலே துக்கத்தை அனுபவிச்சு இந்த உலகத்துக்கு வந்து சேர்றான் அதர்மேன சமாயுக்தா யமசிய விஷயங்கதா ஆனால் பாபகர்மாவை அதர்மங்கள் நிறையா பண்ணியிருக்கான்னா நேராக அவன் போகக்கூடிய இடமே யமலோகமாக இருக்கு மகாதுக்கம் சமாசாத்திய திரியகோனோ பிரஜாயத்தே அனுபவிக்க கூடாத துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான் யமலோகத்தில் அப்படி அனுபவிச்சு திரியக்கியோனோ பிரஜாயே திரியக்யோனிகளில் வந்து பறக்கிறான் திரியகோனிகள்னா பசுபக்ஷியாதிகளாக இங்கு வந்து பறக்கிறான் கர்மணா ஏன ஏனேஹ யாம் யோனோ பிரஜாயே ஜீவோ மோகசமாயுக்தா தன்மே சூணுத்த சாம்பிரதம் என்ன என்ன கர்மாக்களினாலே எந்த எந்த பிறவியாக அவனுக்கு கிடைக்கிறது அது எத்தனை காலம் அவனுக்கு கிடைக்கிறது எங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் சொல்கிறேன் கேளுங்கோ எதேதது விச்சதே சாஸ்திரீஹி சேத்திஹாசைஷ சந்தசி யமசிய விஷயம் கோரம் மர்த்தியலோகம் பிரவர்த்ததே நான் சொல்கிறதற்கு இது நானாக என்னுடைய புத்தி சக்தியை வச்சுண்டு நான் ஊகம் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்கப்படாது எதேதது உச்சதே சாஸ்திரீஹி சேத்திஹாசைச் சந்தசி வேதம் என்ன சொல்கிறதோ அதை நான் சொல்கிறேன் சாஸ்திரங்கள் இத்திஹாசங்கள் புராணங்கள் இவைகள் துணை கொண்டு வேதம் நமக்கு எதை காட்டுறதோ அதை நான் சொல்கிறேன் இப்போது நானாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க இகஸ்தான புண்ணியானி தேவத்துலியா போத்விஜா திரியஜோத்ய திரியஜோன்யிர்தானி கதிமந்திச்ச சர்வசா அப்படி சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கு புண்ணிய பாபங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்கிறார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்